அவன் கண்ணீர் ததும்பி நின்றான் அப்பொழுது ஆண்டனே சாமி வாலியனுடைய வரலாறுகளை எடுத்துச் சொல்லி சாமி சுக்ரீவனை தம்பி என்ற அன்பில்லாமல் ஓட விரட்டி ஜாடினான் இந்த மலையில வந்தால் அவன் தலை ஆயிரந்துண்டா அதனாலே இந்த ரிஷ்டிமுக பருவத்திலே இவன் தப்பித்து வாழ்கின்றான் வாலி என்பவன் சிறந்த வீராதி வீரன் அவன் பார்க்கடலை கடைந்தவன் அமிர்தத்தை உண்டாக்கி தேவர்களை வாழ வைத்தவன் எல்லா வகையான வரங்களையும் பெற்றவன் அவனாலே இவன் துன்புற்று வாழ்கின்றான் என்று வாலி வரலாற்றை சொன்னான் உடனே பகவான் சுக்ரீவா அவனை நாளையே கொன்று உனக்குண்டே தருகின்றேன் என்று பெருமான் அருள் புரிந்தாள் ஐயனே சில தினங்களுக்கு முன்னே மஞ்சள் பட்டு புடவை உடுத்த ஒரு பெண்மணியை ஒரு அரக்கன் கொண்டு போனான் அப்போது அணிகலங்கள் வந்து இங்கே விழுந்தன அது ஒருவேளை எம்பிராற்றின் அணிகலமும் பாருங்கள் கொடுத்தான் அவளும் சீதையின் திருவாவரணன் தம்பி லட்சுமணா இந்த தலைக்கு அணி சீதைத்தானே அண்ணா தெரியாது தம்பி இந்த காதலுகிற தோடு சீதைத்தானே தங்கச்சங்கிரி செய்தித்தானே தெரியாது தம்பி இந்த காதாடி செய்தித்தானே ஆமாங்க பதினாறு ஆண்டுகளாக தேவரிக் என் தாய்க்கும் பாத பூஜை பண்ற போது அந்த பாதம் தவிர வேறு அங்கங்களை அடியேன் உற்று பார்த்ததில்லை அதனாலே அந்த அணிகரங்களுக்கு அடையாளம் தெரியவில்லை என்றாராம் ஒழுக்கமே வடிவான இளைய பெருமன் வானரங்களெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதாரு லட்சுமணா பெண்கள் அணிகரங்களை கழற்றுவது எப்பொழுது கணவனை எழுந்தவர்கள்தானே நான் இருக்கிற போதே சீதையை அணிகரங்களை கழற்றிவிட்டாலே ரொம்ப வருத்தப்பட்டு அப்போது சுக்ரீவன் சொன்னான் வாதியை கொன்றுவிட்டால் எழுபது வெள்ளம் ஆனவங்களாலே சீதின் இருக்குமிடம் எளிதாகக் கண்டுபிடிக்கும் ஏழு மரங்களை தொலைத்தார் துந்திவி என்ற எலும்பை இளைய பெருமாள் காலி எற்றினார் அதனாலே சுக்ரீவனுக்கு ராமர் மிகுந்த நம்பிக்கை உண்டாய் அன்று இரவு கழித்து மறுநாள் காலையிலே சுக்ரீவனும் அவனைச் சேர்ந்த வீரனும் ராமலட்சுமி நாளும் கிஷ்கிந்தேனுடைய கோட்டைவாசலுக்கு சென்றார் சுக்ரீவான் இவ்வாரி அழைத்து போர் செய்ய நான் கொல்லுகிறேன் சுவாமி வாரி புலி நான் எலி புலியோடு எலி எப்படி நீ போல் செய்ய நான் உனக்கு உதவுகிறேன் அந்த கோட்டை வாசலில் வந்து அவன் தாரையோடு பள்ளி அறையிலே பள்ளி கொண்டிருக்கின்ற அவன் பெயரை சொல்லி அழைக்கின்றவர்கள் இப்படியார் அவனை நினைத்தாலே சுகிரீவனுக்கு ஜூரம் வருது கொஞ்சம் உற்று நோக்கினான் சுக்ரீவன் குரல் வந்தேன் வந்தேன் என்ற வாசகம் திசை எட்டும் கேட்டன கூடாம் சிந்தின வந்தேன் வந்தேன் என்ற குரல் எட்டு திசைகளும் கேட்டன தூணிலே இருந்து நரசிம்ம சுவாமி புறப்படுவது போலே உக்ரத்தோடு வாலி புறப்படுகின்றான் அவன் மனைவி தாரை அறிவு நிறைந்தவள் அவனை வணங்கி பெறுமானேன் சுக்ரீவன் மேலே போருக்கு போக வேண்டாம் சுக்ரீவனுக்கு ராமச்சந்திரமூர்த்தி துணையாக வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் ராமச்சந்திரனை எதிர்த்து வாழ முடியாது ஆகவே தாங்கள் போருக்கு போக என்று தடுத்தாள் மனைவிகள் சொன்னா கணவன்மார்கள் கேட்க வேண்டும் அறிவுள்ள மனைவியாகிய மங்கே கரசின் வார்த்தை கேட்டு பாண்டியன் வாழ்ந்தான் வாரி தன் மனைவியை புறக்கணித்து தாரை ராமச்சந்திரன் சுக்ரீவனோடு கூற்று சேர்வான அவன் தர்மமூர்த்தி ஆயிற்று நீ சொல்லுவது பிழை என்று மனைவியின் வார்த்தையை உதாசீனம் புறப்பட்டான் சுக்ரீவனுக்கும் கடும் போர் நிகழ்ந்தது ஒருவரை ஒருவர் அடிப்பதும் கடிப்பதும் தற்றுவதும் உதைப்பது உடம்பெல்லாம் நொந்து உதிரம் கலங்கி தப்பித்து ஓடிவந்து பெருமானை வணங்கினான் சுவாமி என்னை இப்படி அடிபட வைத்தேன் சுக்ரீவா நீங்கள் இருவரும் போரிடுகின்ற போது யார் வாரி யார் சுக்ரீவன் என்று என்னாலே உணர முடியவில்லை இதோ இந்த நாகமல்லி மாலையை தொடுத்து வைத்திருக்கிறேன் இந்த மாலையினை அணிந்து கொள் இது வெற்றி மாலை இப்போது அண்ணனோடு போர் செய்ய அடையாளம் வைத்து வாரியை கொள்ளுகிறேன் அந்த நாகமல்லி மாலை அணிந்து கொண்டு மறுபடியும் போருக்கு அழைத்தான் பாலியை எளிப்பட்டு வந்து அவனோடு சிறிது நேரம் போரிட்டு அவனுடைய தொடையிலின் இடிப்பிலை கை வைத்து தலைகளாக தூக்கி நிறுத்தினான் பூமியில் அடித்து கொள்ளும் பொருள் அந்த நேரத்திலே எம்பெருமான் ராமபானத்தை தொடுத்து விடுத்தார் அவன் மார்பிலே பற்றவுடனே தோல் வலிமை இழந்து விட்டது சுக்ரீவன் குதித்து ஓடிவிட்டான் அப்படி மார்பிலேயன் உழைகின்ற பானத்தை தடுத்து நிறுத்தினான் ராமபானத்தை இதுவரைக்கும் தடுத்து நிறுத்திலும் ஒருவருங்களேன் கீழே விழுந்து உருண்டு புரண்டு என் மார்பைத் தொலைக்கின்ற பானம் எது நேமியோ குறிசியோ அந்த ராமபானத்தை கொஞ்சம் பின்னுக்கு ஈர்த்தான் அதில் இரண்டு எழுத்துக்கள் இருந்தன இம்மையே எழுமை நோக்கி அருந்தினை இராமன் என்னும் செம்மை சேர்ந்தாமன் தன்னை கண்களில் தெரிய கண்டான் உலகிக்கெல்லாம் மூலமந்திரத்தை பதத்தை கண்டான் வந்த வழியே பார்த்தான் பகவான் நிற்கின்றாள் அவனுக்கு கண்களிலே நெருப்பு பொறிகள் பறந்த ராகவா உன் தந்தையாகிய தசத சக்கரவர்த்தி ஏன் மாண்டு போனார் என்று உனக்கு தெரியுமா இச்சிவாக குலத்திலே மூத்தவனுக்கு தான் முடிச்சூற்று விழா செய்யணும் கைகேசிக்கு கொடுத்த வரத்தை நிலைநாட்ட வேணும் கைகேசியின் வரத்தை நிலைநாட்டினால் மரபு கடுகின்றது மரபை நிலைநாட்ட வேணுமான குன்றுகிறது ஆகைய வாய்மைக்கும் மரபுக்கும் இடையிலே உங்க அப்பா உயிர் விட்டு மரபும் காத்துமையும் மரபும் காத்து மண்ணுயிர் சுரந்த வள்ளல் தூயவன் மந்தனேனி பரதன் தோன்றினாயே வாய்மைக்கும் மரபுக்குமாக உயிர் கொடுத்த தசரத சக்கரவர்த்தி மகனானி பரதனும் தோன்றினே பரதனுக்கு அண்ணனாயிருக்க உனக்கு தகுதி உண்டால் ராகவா மற்றவர்கள் எல்லாம் மனதர்ம சாஸ்திரம் கடன் வாங்கி படிக்கணும் நீ மனு குலத்திலே பிறந்தவன் கோவியல் தர்மம் எல்லாம் கூல தூதித்தோர்க்கெல்லாம் ஓவியத்தை எழுத ஒன்னா உருவத்தோய் உடமை என்றோ அந்த மனு தர்ம சாஸ்திர பரம்பரை சொத்து அல்லவா இப்படி மனு நதியை அழித்து விட்டாயே என்ன காரணம் பெற்ற அன்னத்தை அமிழில் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போதும் செய்கை நல்ல மனைவியை பிரிந்த ஆருக்குத்தான் அறிவு தடுமாறாது அறக்கரோர் அழிவு சென்று அதற்கு வேறோர் குரக்கினத்து அரசை கொள்ள மனுநரி கூறி குற்றத்திற்காக என்னை தண்டிக்கலாம அறக்கரோர் அழிவு செய்து கழிவறேல் வேறோர் குரக்கினத்து அரசை கொல்ல மனுநெறி கூறி இரக்கம் எங்குத்தாய் என்பால் எப்பிழை கண்டாய் பறக்கழி இது நீ செய்தால் புகழையால் பறிக்காதால் ராக நீே இந்த குற்றத்தை செய்தால் புகழை தாங்கவல்லார் யார் ரகுவீரா கூட்டொரு வரையும் வேண்டா கொற்றவாம் தனிப்பெறும் தர்மமூர்த்தி நீ போயும் போய் இந்த குரங்கோடு கூட்டணி சேர்ந்தாயே கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவாம் பெற்றதாரை பூட்டிய செல்வன் தன்னை தம்பிக்கு கொடுத்து போந்து ராஜ்யத்தை உன் தம்பிக்கு கொடுத்தாய் நாட்டிலே இப்ப என்னை கொண்டு இந்த ராஜ்யத்தை என் தம்பிக்கு கொடுத்தாய் தமினை கொண்டு தம்பிக்கு பட்டம் கொடுக்கிற வழக்கம் முடிந்து விட்டதா இன்னும் இருக்கிறதா ராக நீ வாதியை கொல்லவில்லை தர்மத்தின் வேலையை கொன்றுவிட்டாய் லகிவீரா நான் என்ன குற்றம் செய்தேன் என்று என்னை தண்டித்தாய் உன் மண்ணினுக்கு பாரம் என்று நீ அறிவாளி எந்த வகையிலே இரவிலே ஒளியை கொடுக்கின்றவர் சந்திர பகவான் பகலிலே ஒளி கொடுக்கிறவர் ஆதித்த பகவான் சந்திரனுக்கு ஒரு களங்கம் உண்டு ஆதித்தனுக்கு கலங்கம் இல்லையே ஆதித்தன் குலத்திலே பிறந்த நாம் சூரியனுக்கு ஒரு கலங்கம் செய்யலாம் என்று செய்தனையோ சூரியன் குலத்துக்கோர் தொல் மறு ஆரியன் பிறந்து ஆக்கினை போதுமல் காரி என்ற கலங்க நிறத்தொன்மை ஊர் என்ற மதிக்கு உலகு மதிக்கு கலங்கம் உண்டு சூரியனுக்கும் களங்கத்தை உண்டாக்கினாய் ஆகையினாலே உலகத்தாழ் களங்கத்தை உடைய சந்திரன் என்ற சொல்லையும் சேர்த்து ராம சந்திரன் என்று சொல்லற்றும் களங்கம் உள்ள சந்திரன் உன்னுடைய பேருக்கு பின்னே வரற்றும் ரகுவீரா உன் மண்ணினுக்கு நான் பாரம் அன்று நீ செய்தது வீரம் அன்று அது மட்டுமத்தை கொன்று முயலை துணை கொள்ளலாமா ரகுவீரா உன் மனைவியை ராவணன் கொண்டு போனான் என்னிடத்திலே சொல்லியிருந்தா ஒரு வினாடியிலே ராவணன் கொண்டு வந்து சீதை உன் திருவடையில் வைப்பான் நானும் அவனும் ரெண்டு உடம்பு ஒரு உயிர் நாங்கள் நெருப்ப வைத்துக் கொண்டு சத்தியம் பண்ணி கொண்டோம் ஆகவே ராவணன் என்னுடைய உயிர் தோழன் புயலை பற்றும் ஒரு பொங்கரி போற்றி முயலை பற்றுவது என்ன முயக்கமோ சிங்கமாயிருக்கிற என்னை கொன்று முயல் போன்ற சுக்ரீவனை துணையாக கொண்டனையே உன்னுடைய அறிவின்மையை நான் என்ன என்று சொல்லுவேன் அப்புறம் கடைசியா கேட்டான் நேருங் அன்று நேராக வந்து கொல்லவில்லையே நிராயுதன் மார்பில் எய்யவோ வல்லிகள் வல்லது இத்தனையும் அடுக்கடுக்காக கேட்டான் பகவான் அத்தனையும் பொறுமையாக கேட்டு எப்போதுமே அடுத்தவர் பேசுகிற போது குறுக்கே குறுக்கே பேசக்கூடாது எதிராளிகள் வார்த்தை முழுவதையும் கேட்டு பின்னே பதில் சொல்ல வேண்டும் அத்தனை சொல்லி முடிந்ததனை பகவான் பேசப் போகின்றார் வாதி நான் என்ன குற்றம் செய்தாய் என்று நீ கேட்டனை குற்றங்களுக்கெல்லாம் பெரிய குற்றம் பரதார நீ உன் தம்பியின் மனைவி விரும்பினாயே இதைவிட பெரிய குற்றம் உண்டா உன் தம்பி மனைவியை களங்கப்படுத்தி விட்டாய் ஆதரினாலே நான் உன்னை கொன்றேன் தண்டித்தேன் அவன் ராகவா நாங்கள் விலங்குகள் எங்களுக்கு தாயும் ஒன்று மகளும் ஒன்று தங்கையும் ஒன்று மனித தர்மத்தை வைத்து விலங்கை கொன்றாயே அது என்ன நியாயம்னா நீ மனிதன் நான் விலங்கு எங்களுக்குள்ளே திருமணம் கிடையாது ஆகவே விலங்குகள் விருப்பம் போல வாழும் ஆகவே நீ மனிதர் மற்றும் கொண்டு என்ன கொள்ளலாமா என்று கேட்டான் அதற்கு பகவான் பதில் சொல்லுகின்றார் வாரி இவன் மனிதன் இது விலங்கு என்பது உடம்பை பொறுத்து அன்று த இன்ன தகாதனென்று ஒக்க உன்னலராயின் உயர்ந்து மக்களும் விளங்கேன் பெருமானுடைய திருவாக்கு இவை செய்வனே இவை தவிரவனே என்ற சிந்தனை இல்லாத யாராயிருந்தாலும் அவர்கள் மனிதரில்ல விலங்குகள் சில வீடுகளில் போய் கேட்பாங்க விலங்கு அவர்கள் மனிதராக திறந்தாலும் செய்வனே தவிர்வனே உணரவில்லை ஆனால் அவர்கள் விலங்குகள் தான் மனுவின் விலங்கும் புத்தேலேன் யார் ஒருவன் அறத்தின் நுட்பத்தை அறிகின்றானோ அது விலங்காயிருந்தாலும் தேவர்களுக்கு சமானம் வாலி இத்தனை சூட்சமான வினாக்களை வினாவதற்கு மட்டும் நீ மனிதன் தம்பி மனைவிக்கு மட்டும் விலங்கார் நீ கல்லாரகலை இல்லையே தர்மத்தின் நுட்பங்களெல்லாம் நுணுகி நுணுகி ஆராய்ந்திருக்கின்றனையே ஆகவே நீ பிறப்பினால வானரமாயிருந்தாலும் மனிதனுடைய தன்மை உண்பால் உண்டு புஷ்கரம் என்ற மடுவிலே நீரெருந்த சென்ற கஜேந்திரம் என்ற யானையை முதலில் பற்றி கொண்ட பொழுது பரம்பொருள் ஒன்று உண்டு என்று நம்பிக்கையோடு தும்பிக்கையை கூப்பி ஆதி மூலம் என்று அழைத்த அந்த யானையை யானை என்று சொல்லலாமா மாடு பற்றி கோடு பற்றிய கொற்று அவர் கூறியதோர் பாடு பெற்ற உணர்வின் பயத்தினால் வீடு பெற்ற விலங்கும் விலங்கரோ அந்த யானை கஜேந்திராழ்வார் சீதையின் கண்ணீரை தொடக்கி வந்து வீர மரண எய்திய ஜடாயுவை பட்சி என்று சொல்லலாமா அவர் ஜடாயு பகவான் அல்லவாம் ஆகவே நீ பிறப்பினாலே விலங்காய் இருந்தாலும் குணத்தினாலே மனிதன் ஆதரினாலே உன்னை தண்டித்தேன் அதை வாலி ஒப்புக்கொண்டான் அப்படியானால் ஏன் மறைந்து கொன்றாய் என்ற வலிமையான வினா அப்போது சுவாமி அதை வெளிப்படையாக வாய்விட்டு சொல்லாமல் குறிப்பினால உணர்த்தினார் தன்னை அறிந்து இன்ப வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்லுவிட்பாய் வள்ளலார் தன்னை அறிந்தின் பூர வெண்ணிலாவே தந்திரம் நீ சொல்லுவிட்பாய் வெண்ணிலாவே நாதமுடி மேல் இருக்கும் வெண்ணிலாவே நாதமுடி மேல் இருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டு gingேன் வெண்ணிலாவே நான் வர வேண்டு gingேன் வெண்ணிலாவே நா உன்னை நீ உணர்வை யாயில் உனக்கோரு கேடுமில்லை வாரியை நீ யாரென்று உணரவில்லை இந்திரனுக்கு பகைவந்தான் இந்திரஜித்து இந்திராதி தேவர்கள் பார்க்கடலில் சென்று நாராயணத்திலே முறையிட்டார்கள் இந்திரன் முதலே ஆகிய தேவர்களுக்காகத்தான் நாராயணர் ராமனாக பிறந்து வந்திருக்கின்றார் ராவண சம்மாரத்துக்கு தான் நீ வாலியாக பிறந்தாய் நீ ராவணனோடு நெருப்பு வைத்து சத்தியம் பண்ணி கொண்டாய் உனக்கு உறவு எனக்கு உறவு உனக்கு பகை எனக்கு பகை பகைவனோடு உறவு கொள்வது எத்துணை பிழை ஆகவே நீ அவதார நோக்கத்துக்கு புறம்பாக நடந்து விட்டாய் ஒரு நாடகத்திலே பெண் வடிவை எடுத்துக்கொண்டு வில்லனாக நடித்து விட்டான் அப்படியான நாடக ஆசிரியர் மறைந்திருந்து உள்ளே எழுத்து விடுவ ராவணனுக்கு பகையாக கொல்லுவதற்கு துணையாக வேண்டிய நீ அவனுக்கு நண்பனாக ஆனாய் ஆதலினாலே நான் அந்த நுண்ணிய தர்மத்தை வைத்து உன்னை தண்டித்தேன் என்பதை வாய்விட்டு சொல்லாமல் உணர்த்தினார் செவ்வா திகல் திகழ் வேறவன் என்று ஒவ்வாததென உணர்விட்டதுதான் மனைவி ஏதாவது ஒரு சிறு பிழை செய்தார் கணவனார் அவருடைய கண்களாரை பார்த்து திருத்துவார் ஆகவே நீ இந்திரன் நான் நாராயணன் அவதார நோக்கத்துக்கு மாறாக நடந்து விட்டா என்பதை உணர்த்தினார் அவன் உணர்ந்து விட்டான் சொல்லுகிறான் ஏவுறுால் எய்து அடியு ஆலை வந்து அறிவு தந்து உதவினாய் ராமர் வந்து அறிவு தந்து உதவினார் என்ன அறிவு தந்தார் அவனை உணருமாறு செய்தார் ஏவுகூறு வாலியால் எய்து நாய் அடியு ஆவி போன் வேலை வந்து அறிவு தந்து உதவினாய் மூவர் நீ முதல் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகையு நீ தானே நீ குணங்கள் நீ என்பார் ஞானசம்மந்த சுவாமிகள் பாவம் நீ தருமம் நீ பகையும் நீ உறவு நீ ஆண்டவனே தர்மத்தின் நுட்பங்களை என்போன்ற விடத்தில் தாய் என உயிர்க்கு நல்கும் தன்மையோய் தீ என பொருத்தி என்றான் சிறி என சிந்தி ஆதான் அழியன் செய்த அபராதங்களை மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் சுக்ரீவன் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான் சுக்ரீவா இங்கு அருகிலேவா சுவாமி இவன் குணங்களை உடையவன் தேவரீருக்கு எப்பவும் தொண்டு செய்வான் ஒரு கால் மதுபான அறிந்து பிழை செய்வானால் என்மேல் விட்ட வானத்தை என் தம்பி மேல் விடாதே பூவியல் நரவம் மாந்தி புந்து வேறுபோது தீயன புரியுமேனும் எம்பிமேல் சீதி என்மேல் ஏவிய பகழியென்னும் கூற்றினை ஏவல் சுக்ரீவா மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கோணாமல் நிறைவுடன் ி நின்ற இந்த எம்பெருமானை இரையொரு தங்கையின்றி எண்ணுதி எண்ணம் மிக்கோய் தெய்வமே ராமாவதாரமாக வந்திருக்கின்றது ஆகவே எம்பெருமான் உனக்கு எப்போது நலன் செய்வார் சுவாமி இந்த அனுமான் கோதண்டத்துக்கு சமானமானவன் அப்பா அப்பா என்று ஒருபுறம் அழுது நிற்கின்றான் அங்கதன் மகனே பாலமை தவிர்ணி என்றொல் பற்றுரிதி பற்றொன்றின்றி மேலொரு பொருளுமில்லா மெப்பொருள் வில்லு தாங்கி கால் நிலம் தோய என் கண்ணினுக்கு எளியனானான் மால் தருவி பிறவி நோய்க்கு மருந்தென உணர்தி மைந்தார் அங்கதன் கையை பிடித்து ராமன் கையில் வைத்து அடைக்கலமாக தந்தான் பகவான் அவனுக்கு உடைவாளை தந்தார் பரிபூர்ணமான அருள் பொழிந்தார் கட்போடிகாலம் தவஞ்செய்தாலும் காண முடியாதே அந்த ராம கண்ணாலே பார்த்துக்கொண்டே கபாலத்தின் வழியாக அவன் ஆத்மா பரகதி வாலியின் மனைவி தாரை விழுந்து புலம்புகின்றாள் அனங்கார்பாகனை செய்ததோறும் புக்கு இணங்கா காலம் இரண்டோடு ஒன்றுடன் உணங்கா நான் மலர் கொண்டு உள்ளன்புடன் வணங்காதித்தனை வைக வல்லையோ பெருமானேன் திசைகள் முடிகின்ற இடம் திகந்தம் கிழக்கு திகந்தம் தெற்கு திகந்தம் மேற்கு திகந்தம் வடக்கு திகந்தம் அந்த திசைகளின் முடிவிலே சென்று தினம் மூன்று வேளை சிவ செய்வானாம் வாடாத மலர்களைக் கொண்டு உள்ளன் போடு அணங்குனா பெண் அணங்கார்பாகனை மாது கூறன் அணங்கார்பாகனை ஆசைதோறும் புக்கு நாள் மலர் கொண்டு உள்ளன்படு மலர் குடலிலே இருக்கிறேன் பெருமானே நீங்கள் பூஜைக்கு போக வேண்டாமூஜா துறந்தவன் தினம் மூணு வேளை பூஜை பண்ணவன் ஒழுக்கம் இல்லாமினாலே அழிந்து விட்டான் ஒழுக்கம்தான் உயிரினும் ஓம்ப வேண்டாம் ஐயனே உட்பட்டவரை உள்ள நாள் வரைக்கும் நினைக்க வேண்டுமே நீங்கள் பார்க்கடல் கடைந்து தேவர்களுக்கு அமிர்தம் தந்தீரேன் அந்த அமிர்தம் உண்டவர்களே அறக்கடவுளும் ஒருவர் அவர் வந்து உன் உயிரை பற்றினாரே சீதியாரோம் உபகாரஞ்சிந்தியார் தர்ம தேவதை உபகாரத்தை நினைக்கவில்லையே கற்புடைய பெண்கள் நெஞ்சிலே கணவனார் இருப்பார் கணவனார் நெஞ்சில் இருப்பதனால ஒரு அம்மா சொன்னாலும் சூடா சாப்பிட்டா நெஞ்சில் சுடும் நாளா நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கரி அப்ப கற்புடைய பெண்கள் நெஞ்சிலே கணவனார் இருப்பார் கணவனார் நெஞ்சிலே மனைவியார் இருப்பார் இப்போது நான் தங்கள் உள்ளத்தில் இருந்தால் தங்கள் உயிரை உண்ட ராமபாணம் என்னையும் கொண்டிருக்கும் உள்ளத்திலே தேவரில் இருந்தால் நான் வாழ்வதனாலே நீங்களும் வாழ வேண்டும் மறுவார் வாழி என்னையும் பபுமான் தாங்கள் மாண்டுபோனில் நான் இருக்கின்றேன் ஆகையினாலே இருவேரும் இருவேயும் இருந்தோம் கதறி பதறி அழுதாய் ஆன்டனே ஆறுதலை புரிந்து வாலியின் திருமேனிக்கு சந்தனம் மலர்களினாலே அபிஷேகம் செய்து நெருப்பு கடன் நீர்க்கடன்கள் செய்தார் தம்பி லட்சுமணா சுக்ரீவனுக்கு முடிசூற்று விழா செய்தார் இளைய சென்று அந்த நகரத்தை அலங்கரித்து வேத மந்திரங்களை சொல்ல தன் கையினாலே சுக்ரீவனுக்கு முடிசூற்று விழா செய்தார் அவன் கானகத்திலே வந்து பகவானை தொழுதான் சுக்ரீவா ஏழைகள் கண்ணீர் வராமல் ஆட்சி அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரென்றே செல்வத்தை தேய்க்கும் படை என் வீட்டு பனிப்பெண்ணாயிருக்கின்ற கூனியின் முதுகிலே போட்ட மண்ணுண்டுதான் இத்தனைக்கும் காரணம் குறியலா மேனியாய கூனியால் குவவு தோளாய் வெறியென எய்தி இந்த வெந்துயர் கடலில் விழுந்தேன் ஏழை வேலைக்கால மனம்மோக நடக்கக்கூடாது மாதலாலேதான் மரணம் வரும் சாட்சி உன்னுடைய அண்ணன் வாலி பெண்களாலே துன்பம் வருவதென்று சாட்சி சீதை மான் கேட்டனால வந்த ஆபத்து செம்மையாக உரிய கடவாய் என்றார் சுக்ரீவன் அரண்மனை வந்து அன்னியாருடைய விழுந்தான் தாரை வாழ்த்தினாள் சுக்ரீவன் அங்கதனுக்கு இளவரசு பட்டம் கொடுத்து அந்த கிஷ்கிந்தையை அறநெறி வழுவாமல் ஆட்சி புரிகின்றான் என்று சொல்லி இந்த வாலி மோட்சத்தை இந்த அளவிலே முடிக்கின்றேன் குருவாய் அருவாயுளதாயில மறுவாயு மலராய் கதியாய் விரி குருவாய் வருவாய் அருள்வாய்